இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜாபிர் பின் அப்துல்லாஹோ அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹலம் அவர்கள் குளிக்கும் போது மூன்று முறை தங்கள் தலையில் தண்ணீர் ஊற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள்